प्रपन्न பிரபிஜா தோத்தவேத்ய ஜானமுதிராய கிருஷ்ணா கீதா மொஹே நம துனுவினமன சுகேஷு விகத்தபீத்தராச்சியான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஸ்தித பிரஜலட்சணத்தை உபதேசம் பண்றார் ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்துல ரெண்டு அம்சம் ஆனந்தத்துக்காக அவன் எதையும் சார்ந்திருக்கிறது இல்லை ஆத்மாவே ஆனந்தம் இருக்கான் ஆகையினால அவன் மனசுல ஒரு ஆசையும் இல்லை எல்லா ஆசைகளையும் அவன் நீக்கி விட்டான் ஆத்மானந்த நிஷ்டஹா விஷய சுக வினிர்முக்தஹா அப்படி சொல்லணும் விஷய சுக இச்சைய அறவே விட்டவன் ஆத்ம சுகத்துல நிஷ்டனாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருப்பான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்துலன்னு கேட்டா துக்கேஷு அனுத்னா துக்கத்துல கொஞ்சம் கூட கலங்காத மனசோட இருக்கான் இப்ப இதுல ஒரு விஷயம் தெரியுது துக்கம் இருக்கு ஆனா துக்கம் அவனை பாதிக்கிறது இல்ல இந்த ஞான கவச்சம் இருக்கு துக்கம் மித்தியாங்கிற ஞான கவச்சம் இருக்கு துக்கம் உண்மை இல்லை எத்தனையோ துக்கம் வந்திருக்கு எத்தனையோ துக்கம் வரப்போறது இப்ப இருக்கிற துக்கமும் உண்மை கிடையாது துக்கம் வரும் போகும் ஆத்மாவுக்கு துக்கம் கிடையவே கிடையாது அகம் நித்திய ஆனந்த ஸ்வரூபன் இந்த துக்கம் எல்லாம் மாயா மித்தியாங்கிற ஒரு ஞான பலம் இருக்கிறதுனால மனசு கலங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் யார் ஸ்தித பிரஜனு கேட்டா துக்கத்துல யாரு கலங்குறதில்லையோ உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் இல்லாமல் எவன் இருக்கிறானோ வெள்ளத்தனையே இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் எப்படி சொன்னாரோ அது மாதிரி வெள்ளுவர் சொன்ன மாதிரி ஆஹ் இடும்பைக்கு இடும்பை படுத்துருவான் துக்கேஷு அனுத்னவனாக ஞானிக்கு பிராரத கர்மம் இருக்கு சமாதியில இருக்கிறவனை பத்தி சொல்லல துக்கம் வந்தாலும் அந்த துக்கம் ஒன்னும் பண்ணாது கலக்காது அதே மாதிரி இன்பத்தை நாடி போராணான் சுகத்தில நாட்டமும் கிடையாது துன்பத்தை வெறுக்கறதும் இல்ல துன்பத்துல கலங்கிறதும் இன்பத்துல நாட்டமும் இல்ல இது நம்ம தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும் நமக்கு வந்து சுகத்தில இச்சை இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும் ஆத்ம பிரத்யம் இன்னொருத்தருக்கு பிரத்யாட்சம் கிடையாது நமக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும் சுகேஷு விகத ஸ்பிருகா அப்புறம் அடுத்தது என்னென்ன வீத ராக பயக்ரோதா ராகம்னா பற்று அட்டாச்மெண்ட் பயம்னா தெரியும் அச்சம் குரோதா கோபம் மூணு இல்லாத பற்றும் சினமும் அச்சமும் யாருக்கு இல்லையோ அவன் ஸ்தித முனிஹின்னு சொல்ற ஸ்திதீஹி முனிஹி ஸ்திதீஹி தீஹின புத்தி ஸ்தித தீஹின்னா என்ன அர்த்தம் ஸ்திரமான புத்தி எதுல ஸ்திரமான புத்தி நான் ஆனந்த ஸ்வரூபம் இந்த உடம்பு மனசு உலகம் எல்லாம் ஒரு மாய தோற்றம் என்கின்ற அறிவில தெளிவா உறுதியா இருக்கிறவன் அவன்தான் ஸ்தித தீஹி முனிகி உச்சத்தை முனிகின்னா என்ன அர்த்தம் மனநீலகான்னு அர்த்தம் பத்தி தன்னை பத்தி நன்றாக சிந்திக்கிறவன் அர்த்தம் ஆழ்ந்த சிந்தனையாளன் ம் தரிந்த பெரியோர்களால் சொல்லப்படுகிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருதீர்முனருச்சியே அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்